வணக்கம் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றெண்ணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் முதல் மெட்ஸ்பார்க் திருவனந்தபுரத்தில் அமைக்கப்பட இரண்டு இந்தியாவின் முதலாவது கிடங்கு பொருட்கள் நிதி செயலியானது ஹெச்டிஎஃப்சி வங்கியால் தொடங்கப்பட்டது மூன்று உலக வெறிநாய்க்கடி தினமானது லூயிஸ் பாஸ்டர் அவருடைய நினைவு நாளை குறிக்கிறது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் இரண்டு தொற்று நோய்களை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் மேற்கொண்ட தனது முயற்சிகளின் காரணமாக எந்த மாநிலம் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஞானபீழ விருதை வென்றவர் யார் இன்றைய கேள்விகளுக்கான பதில்களை நாளை ஒளிபரப்பாகும் நற்றினை பொது அறிவு குவியல் பகுதியில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்